ஆகிய மாடல் சூத்திரே ஆகியேதேனா நூத்த மூலபூத்தம் வாக்கம் ஆக்சிபுரம் அதாவது இந்த சூத்திரத்துல நாம பதட்சேதம் பண்ணும் போது ஜென்மாதி பதட்சேதம் பண்ண பேர் என்ன பண்றாங்க ஆத்தியத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு முதல் ஜீவன் இரண்டு கர்ப்பம் இரண்டு கர்ப்பனுக்கு காரணமானவர் அதுதான் பிரம்மம் இரண்டு கர்ப்பம் யாரு கிட்ட பிறந்தார் எப்படி பிறந்தார்னா பிரம்மத்திலேருந்து பிறந்தார் ஆத்தியா அப்ப ஆத்தியனான இரண்டு எதிலிருந்து பிறந்தாரோ அதாவது ஹிரண்நிகர்ப்பு உற்பத்திக்கும் காரணமாக எது இருந்ததோ அது பிரம்மம்னு சூத்திர்ப்பம் அவர் உபேஷனியா உபேஷனியா அதுவும் ரொம்ப உபேட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அது தப்பு சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை அது கூட ஒரு விதத்துல நமக்கு உபயோகப்படலாம் உபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ந உபேட்சணியாக அந்த அர்த்தம் நமக்கு எந்த விதத்துல உபயோகப்படுறது வேதாந்தத்துக்கு அதை நியாய ரட்சாமணிதாரர் சொல்றார் சூத்திர சூத்திரம் ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தத்தை தாத்பர்யத்தை சொல்றதுக்காக தானே வருது இந்த சூத்திரத்துக்கு மூலபூதமான ஸ்ருதி வாக்கியம் எதோவாயிமான பூதான் ஜாயந்தே இல்லையா இந்த இந்த ஸ்ருதி யாருடைய ஜென்மாவை பத்தி சொல்றது அதாவது யாரை பத்தி சொல்றது அப்படின்னு சொன்னா ஆஹ் ஒரு சமயம் நமக்கு இப்படி ஒரு பிராந்தி வரலாம் ஏன்னா லோகத்துல புராணாதிகள் எல்லாம் என்ன சொல்றோம்னா பிரம்மா தான் சிருஷ்டி பண்றாருன்னு சொல்றாரு இந்த சம்பூர்ண பிரபஞ்சம் எதுலேருந்து உண்டாகிருக்குன்னு சொன்னா இரண்டு கர்பர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இரண்டு கர்ப்பரை தானே சிரஷ்டா பிரஜாபதி அந்த பதத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த சம்பூர்ண ஜகத்துக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு லோகத்துல ஒரு பிரதீதி அதை இந்த ஸ்ருதியை பார்த்தோம்னா இது பிரம்மா திருப்தி திருப்திகர்த்தான திருமூர்த்தியிலிருப்தர்த்தான அவரே எந்த அவருக்கே காரணமான பிரம்மஸ்வரூபத்தை பத்தி அது சொல்றது ஆத்தியம் பிரம்மா திருநிகர் பிரம்மா அந்த ஆத்தியத்துக்கு எது காரணமோ அது பிரம்மம் ஆவிரத்தி அவருத்தி பண்ணோம்னு சொன்னாக்க ஜென்மாதி அர்த்த எதகான்கிறது ரிதுவான அழகான சூத்திரார்த்தம் இதுதான் நியாயமான சூத்திர்த்தம் தெரியா இருக்கு பிரம்மா ஆக்கியஸ்தகான சில பேர் வியாக்கியானம் படினால் அந்த வியாக்கியானத்துக்கு வியாக்கியானத்தை நாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேதாந்த அனுகூலமாக அந்த வியாக்கியானத்தையும் எடுத்துண்டு அதை உடையடியாக வேண்டாம்னு தள்ளிவிடாமல் இந்த சூத்திரத்துக்கு அப்படியும் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் இப்படி பதிச்சேதம் பண்ணி சூத்திர ஜென்மாத்தியஸ்தான ஆவருத்தின்னு சொன்னாக்க ஒரு சூத்திரத்துக்கு ஒரு விதமான பதாட்சேதம் பண்ணி ஒரு அர்த்தம் இன்னொரு விதமாக பதட்சேதம் பண்ணி இன்னொரு அர்த்தம்னு வச்சுக்கலாம் சூத்திரத்துல இந்த ஆவருத்தி எல்லாம் அலங்காரம் சூத்திரங்கிறது ரொம்ப சங்கிப்தமா இருக்கு பல அர்த்தத்தை கொடுக்கறது அது நியாயம் அதனால இந்த சூத்திர ஆகல அதனாலதான் இதை விட்டுவிடக்கூடாது ஜென்மாதியஸ்தாங்கிறத விட்டுட்டும் அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது இத வச்சுண்டு சொல்லிருக்காளே வேண்டான கல்லணமா அத கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ஒரு அம்சத்துல உபயோகப்படுறது சுத்தி வாக்கியம் பிரம்மாவை பத்தி சொல்றது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அத்தரத்தில் கிரணிகர்புடன் சேர்ந்ததுதான் மொத்தம் இதெல்லாம் உண்டாகிறதோ சர்வமும் அதில் வந்தாச்சு கிரணிகர்பு அசைக்குள்ள சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சு அதனால அந்த வாக்சாயத்தை மாத்திரம் நம்ம உடவே முடியாது அது ரொம்ப முக்கியமான வியாக்கியானம் இப்படி வியாக்கியானம் ஒரு பண்றாரு யாரு பண்றாரு தெரியாது என்ன பேச்சுன்னு போட்டிருக்கேன் அந்த காலத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு புஷ்பக்கரை எங்கேயும் நமக்கு கிடைக்கல அந்த விஷயம் ஆனா அப்படி யாராவது பண்ணி பண்ணியிருந்தாருன்னா அதை நம்ம ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை புனரு குறுகினது இண்ணியிட்டது என்னைய முதல் தோத்த முடிஞ்சது எண்ணிய ஒரு கேக்காயினா irreducible அது அவங்க ரெண்டாவது என்னையதா கேடான ஒரு கேக்க irreducibleக்கு காரணமானவர் அப்படி நிந்துட்டன்னா அங்க அதாவதுல அடங்கியாச்சு அடங்கினால கிரணிகர்ப்பும் இவர் காரணம் அப்படிங்கறது கிடைச்சாச்சு ஆத்தி பதிச்சேதம் பண்ணி கிரநகர்பருக்கு மாத்திரம் இவர் காரணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அது நாம வேண்டாத விஷயம் தான் அது தேவையில்லாது ஆனாலும் அதை நாம ஒரு விதத்துல உபயோகப்படுத்திக்கலாம்னு தீக் சொல்றோம் இது எந்த விதத்துல உபயோகப்படுத்திக்கலாம் சொன்னா ஸ்ருதியில இப்ப ஏற்பட்ட பிராந்தி சில பேருக்கு வரலாம் பிரம்மாதான் ரிட்டிக்கிறதான்னு ஒரு புராணாதிருதியை வச்சிட்டு அவரை தான் இந்த ஸ்ருதி சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சால் அப்படி இல்லை இந்த ஸ்ருதி அவருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை போகிறது பிரம்மாவை பற்றி சொல்லல அப்படிங்கிறது எங்க இதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்றாரு அதனாலதான் அபேஷணியகான நேரடியாக சொல்லல அப்படி சொன்னதுனால தான் அந்த பிராந்திக்கு நிராசம் ஆகலை அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அனுகூலமா எடுத்துன்னு போறான் உபேஷணியாக அவரையும் போட்டாருன்னா அது ரொம்ப தேவையான வயசானம் இல்லை சொன்னது ஏதோ குண்டு போனா போறது நம்ம வந்து சுற்றுமாதிரி எடுத்துன்னு போகலாம் இந்த பிரதான வியாக்கியான விட்டுவிட்டா அந்த வியாக்கியானம் ஒரு பிரயோஜனத்தில் ஒன்றும்